தெரி சொல்ல முடியாது அதே உபகாரம்ன்ற புருஷிகாண்டேவா எனக்கு தெரியுது அகங்கிறது ஒவ்வொரு சரீரத்திலும் வெவ்வேடா இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமே அகம் அஹம் சொல்லுறீங்களா இல்லையா எனக்கு நான் அஹம் ஆனா உங்களுக்கு இல்ல நீங்கதான் நான் வேற நீங்க வேறதான் அஹம் சிலங்கிறது ஒவ்வொரு சரி இடத்திலும் வெவ்வேறாக விழுந்துருக்கு ஆனால் சாட்சிங்கிறது எல்லா இடத்திலும் ஒன்னாக இருக்கு அகம் பிரத்யகிஷா அகம் சொல்லக்கூடிய நான் கர்த்தத்துவாதிமான் இதோட கூடியவனாக இருக்கு இந்த தர்மங்களோட கூடியவனா இருக்கேன் ஆனால் சாட்சி அதுக்கு நேரம் ரொம்ப விதமாக இருக்கு கர்த்தத்வாதிகள் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி பருவப்பூர் சமா இருக்கா சாட்சிங்கிறது அகும் ஒவ்வொரு சரீரத்திலும் வித்தியாசப்படுறது ஆனா சாட்சி எல்லா சரீரத்திலும் ஒன்னாகவே இருக்கு என்னுடைய சாட்சி வேற உங்களுக்கு சாட்சி வேறன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு சமான் என்னுடைய மனத்துல இருக்கக்கூடிய ஆஹ் ஆத்மாவை பிரகாசப்படுத்தக்கூடிய வேற உங்க உங்களோட சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகாசப்படுத்தக்கூடிய பாசகமான சாட்சி வேற என்ன சொல்றதுக்கு ஒரு வித்தியாசமும் ஏகா அது மாத்திரம் எந்த ஒரு விகாரமும் இல்லாத நித்தியசுரமும் அது நம்மளுடைய அகம் பிரகையை வச்சுக்கே இதுல பல வித விகாரம் வருது இத்திர இது நிச்சயமாகவும் இருந்து பல விகாரங்கள் வருது ஜென்மரணம் சகலம் வந்தாலும் எல்லா விகாரத்தையும் அனுபவிச்சு நிச்சயமாக இருக்கு அதாவது நிறுவிகாரமாக இருந்தி நிச்சயம் நிறுவிகாரமாக எந்த விக்கார சம்பந்தமும் இல்லாமல் நிச்சயமாக இருந்தது இதுதான் குறுக்கலா இப்பேற்பட்ட குறுக்கனை பத்தி விதி காண்டம் கர்ம காண்டமும் இல்ல வேற ஏதாவது சர்க்காரி சாஸ்திரங்கள் நியாயசாஸ்திரங்களாவும் தென்னாஸ்து இல்லவே இழிஷத்த விட்டால் தர்மகாண்டம் படுத்த வாழ்க்கை தெரியல சர்களுக்கு தெரியல எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால அத இல்லேன்னு யாரு சொல்றது சொல்றவன் ஒருத்தர் இருந்துதானே இல்லையு சொல்றானோ அவனை கேட்கணும் சொல்றவன் நீதானே நீ இருக்குயா இல்லையா அப்படின்னு சொல்றேன் சொல்றவனே இல்லேன்னு சொன்னால் அவன் சொல்லப்பட்ட சித்திக்குமா அவ்வளவு தூரம் எல்லாம் ஆத்மாவே கிடையாது வசிச்சுட்டு இத்தனை தூரம் நான் சொன்னது கூட பொய் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானே ஆனால் எல்லாம் அடிமட்டு அதனால ஆத்மா இருக்குங்கிறது சிந்திமா அந்த மாதிரி ஆத்மா இல்லே நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம் இல்ல என்னோட ஆத்மஸ்வரூபம் இருக்கலாம் ஆனா அது இல்ல சொன்னால் ஒருத்தன் இருக்கானா இல்லையா இல்லையே எப்படி சொல்லியாச்சுன்னா அப்படி ஒருத்தர் சொல்லல அப்படின்னு ஆகிடும் அப்ப ஆத்மா இல்லையே அதான் நகேனச்சி சத்யா இந்த ஆத்மாவை புடிச்சு இவன் தான் கர்த்தாவாக இருக்கணும் கர்மா கிட்ட கர்மா அந்தமாக சொல்ல முடியாது ஆத்மஸ்வரூபத்தை ஒத்தன்னாலும் விடவும் முடியாது வேண்டாம்னு தள்ளவும் முடியாது விடணும்னு எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால இதை கூட்டஸ்தலிக்கும் சொன்னாலே அடிப்படை கூட்டசனிக்கும் சொல்றதுன்னு கேட்டா பர்வம் வினைகானமாக பதார்த்தம் எல்லாம் விநாசத்தை அடையும் எது பர்ந்தம் விநாசம் அடையும் உற்பத்தி உள்ளதுதான் குருகனை விட்டா பாக்கி அதுதான் உற்பத்தி உள்ள பதார்த்தம் தான் எல்லாத்துக்கும் விநாசம் அப்ப எது மிச்சமா இருக்கும் ஒருத்தன் இரு எ நஷ்டர்வ பதார்த்த விநாசத்துக்கும் ஒரு அவசியம் குருகாந்தம் வினசதி எல்லா பதார்த்தமும் லட்சிகர மாதிரி இல்ல புருஷனும் ஒரு நாளைக்கு காணாம போட்டுமே ஆத்ம சுருகம் இல்லாம போயிட்டுமே அப்படின்னு கேட்டா அது இல்லாத போறதுக்கு ஒரு காரணம் ஒரு பதார்த்தம் உற்பத்தி ஆகணும்னு சொன்னாலும் அதுக்கு காரணம் வேணும் ஒரு பதார்த்தம் வினாசத்திற்கு காரணம் இருக்கு ஆனா புருஷனை விநாசம் பண்றதுக்கு காரணம் இல்லை அப்ப எது புருஷனுக்கு வினாசம் ஏற்பட முடியும் அவிநாசம் குருகனைகள் குருகன் நாசம் பண்றதுகள் இல்லாமல் பண்றதுக்கு காரணம் இல்லை இருந்தால் அதுதான் கிடச்சியில குருகன் எது நிச்சயமாக இருக்கோ இது எல்லாம் விநாசமானதுக்கு அப்புறம் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நிச்சயமாக இருக்குமே அதைத்தான் நான் வந்து நிச்சயமான ஆத்மஸ்வரூபமாக சொல்றேன் அப்படி சொல்லும் போது குருஷன் சொல்லி அந்த குருகனுக்கும் விநாச சேது நீ சொன்னால் அது எது விநாச சேதுன்னு நான் குருஷன் சொல்றேன் அதுதான் எனக்கு அதனால புருஷனுக்கு விநாசேது இருக்க முடியாது இருக்கனால அவிநாசம் விநாசமே இல்லை விக்கிரா ஹேத்வசாக்கூதஸ்தித்யா அந்த புருஷனுடைய ஆத்மஸ்வரூபத்துல விகாரம் வரத்துல எந்த ஹேத்துவும் இல்லாத இருக்கனால அவனை வெறும் நித்தியம் இல்லை பூதஸ்தித்யா நிர்விகார நித்திய விகாரமே இல்லாமல் ஏன் அவனுக்கு விகாரம் வரதுக்கு காரணம் ஏன் இல்லை விகாரம் வர முடியாது ஆத்மஸ்வரூபத்துல அப்படின்னு கேட்டா வரத்துல எது காரணம் விகாரம் வருதுன்னு சொன்னா தானாக வரல விஷய சம்பந்தம் அதுல ஏற்பட்டதுனால மனசுல விசாரம் ஏற்படுத்த முடியும் சரீரத்துல பலவிதமான வருதுன்னு சொன்னா அந்த விசாரத்துக்கு காரணமான பூத சம்பந்தங்கள் சந்தர்பங்கள் ஏற்படுறதுனால விகாரத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தோடு சம்பந்தப்பட்ட அசந்தோஷம் புருஷா இவனுக்கு சம்பந்தமே விகார ஹேதுவோடு சம்பந்தப்படாததாலே இவனுக்கு விக்ரியா ஹேது கிடையாது ஒரு விகாரம் வர்றதுக்கு காரணம் எதுவுமே இல்லை அதினா நர் அத்தவிகளே விநாயே அப்டி நித்தியுள்ள உரணம் வர சம்பந்தமே இல்லாதது இந்த ஆத்மஸ்வரூபம் அதனால இது நித்தியமுக்தம் சொல்ற பந்தம்ங்கிறது ஒரு காலம் கிடையாது வேற ஒரு காலத்தில் அவனுக்கு மோஷம் இருந்தால் அவன் நித்திய முக்தன் இல்லை கொஞ்ச நாள் பஜன் கொஞ்ச நாள் முக்தன் அப்படின்னு சொல்றான் இந்த வரவே வரலங்கிறதுனாலே இது நித்தியமுக்தான் எப்படி ரஜுவானது கொஞ்ச நேரத்துல சர்ப்பமாக தெரிஞ்சாலும் அது நித்திய முக்த சர்ப்பத்தோட சம்பந்தமே இதுலயே நம்மளுடைய சமைதானே ஏற்பட்டது அதனால இந்த சர்ப்பம் இல்லாததுதான் நித்திய தான் கொஞ்ச காலத்துக்கு சர்க்பம் கொஞ்ச காலத்துல அபர்ப்பம் எப்பவுமே அசற்பம் இல்லாதது அதனால தான் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட கடைசி உஷ்டமான கதியாக கற்பழப்படுத்த சொல்றது தஸ்மாத் புருஷான் ன விசேஷணம் புருஷத்திய பிரியோர் வச்சி மாஷதம் இந்த புருஷனை சொல்லலே உபனே இந்த புஷத்து ஔபரிஷம் சொல்லுறது நீனம் சொல்றது நான் சொன்னா உரிசனம் தப்பா இருக்கலாம் மற்ற தெரிய உ இதை பிரகாசப்படுத்துறது அது மாத்திர இல்லை இத ஒன்னா உபனிஷத்து பிரகாசப்படுத்துறது பிராதியனால தாத்யம் இந்த உபனிஷத்துக்கு பிரதானமாக பிரதிபாத்திய விஷயம் ம் அப்படின்னு பேரு போட்டிருக்க அதனால உபிஷத்து விஷயமே இந்த ஆத்மஸ்வரூபத்தை போது சொல்லுதான் அப்படின்னு தெரியாது உபபதிஷத்து அகா இவங்க விசாரம் பண்ணத்தினால ஒரு கிள்ளையத்தான் போதிக்கிறது இப்படி செய் இப்படி செய்யாது அப்படிங்கறத போதிக்கிறது இதோட இந்த வஸ்துவை பத்தி தெரிவிக்கக்கூடிய பாகமே இல்லை அப்படின்னு சொன்னது சாகச மாத்திரம் அப்படின்னா விசாரம் பண்ணாமல் சொன்ன விஷயம் எப்பாஸ்திர தாத்யவிதம் ஆனா சாஸ்திர தாத்ய வித்துகள் இருக்காரு சாஸ்திரத்துடைய தாற்பயம் கிடைத்த மகான்கள் அவளே அப்படி சொல்லிருக்கே அருங்க அவரே புரியல தாற்பு சொல்லி அவளே அவரை அனுசரிச்சுதான் அவர் எழுதினு வந்திருக்காரு செய்தி அப்படின்னு தெரிகிறது அப்படி சொல்லியிருக்காரு அதுக்கு நீ என்ன முடிஞ்சு சொல்ற ஆம்நாயக்கம் தெரியும் சொல்லிருக்காரு இதெல்லாம் தப்பாகமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் தப்பில்லை அவளுடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுகிறான் என்ன அபிப்பிராயம் அது தர்ம வித்யாசாபிஷேகத்துவேதாயம் அவள் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ணிருக்காங்க அதை நீங்க பாக்கணும் தர்ம வித்யாசான்னு ஆரம்பிச்சார் தர்மத்தை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய வேதபாகத்தை தான் அங்க அவர் விசாரம் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படி சொல்லும் போது ஆம்னாயத்தை அப்படின்னு ஜெயிதிதானே அவர் எந்த பாகத்தை பற்றி விசாரணம் விஷயத்துல சொல்ற அந்த சூத்திரத்துல இவர் இங்க விஷயம் சொல்ல அப்ப தர்ம ஜித்யாசை சொல்ற சமயத்துல சொன்னதுனால இந்த வாக்கியம் இருக்கிறதுனால இது வெறும் கர்மகாண்ட பாகத்தை மாத்திரம்தான் இருக்கிறது அது கர் சொல்யோஜனம் போறதுல இங்கே கர்மாவெல்லாம் தெரிகின்ற அவர் அனுஸ்தானம் பண்றதுதான் திருஷ்ட பிரயோஜனம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அது தர்ம ஜிஞ்யாசாபிஷேகத்தி பிரதிஷேத சாஸ்திராபிப்பிராயம் திரட்டவியம்